வணக்கம் நண்பர்களே நட்டினின் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதியின் நாற்பத்தி ஒன்பதை வழங்குவதற்காக சென்னையிலிருந்தாரின் சென்ற பகுதியில் டிமெண்டர்ஸ் என்றவர்களை பள்ளி பாதுகாப்பிற்காக அமைச்சகம் அஸ்கோபன் சிறையில் இருந்து அனுப்பியதாக டம்புல்டர் சொல்கிறார் அவர்களை ட்ரெயினில் சந்தித்த போதே ஏதோ பழைய நிகழ்ச்சி ஏதோ ஒன்று ஞாபகம் வரவே அவன் நினைக்கக்கூடாத ஒரு நிகழ்வாக அது அமைந்து அவன் மயங்கி விழுந்துவிட்டான் ால் என்பது தெரியவில்லை அவனை மட்டும் அவர்களின் பிரசன்ஸ் பண்ணுது இருப்பதனால் பள்ளியில் யாரும் வெளியே செல்லக்கூடாது தடை செய்யப்பட்ட காட்டு பகுதியில் எங்கும் செல்லக்கூடாது அங்கே எல்லாம் அவர்கள் பாதுகாப்பிற்காக உழவுவார்கள் என்று தமிழ்டர் சொல்லியிருக்கார் இன்னும் பேச்சை தொடர்ந்த தமிழ்டர் இம்முறை இன்னொரு புது பேராசிரியர் நம் பள்ளியில் சேர்கிறார் அவர்தான் நமக்கான புது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த ஆர்ட்ஸ் டீச்சர் அவரை பத்தி பேச இவர் சாதாரணமா நினைக்காதீங்க ரொம்ப எளிமையா இருக்கிறவர் மாயக்கலையில் கை இவருக்கு பல அட்வான்ஸ் மேஜிக்கல் எல்லாம் தெரியும் நீங்கள் மிகவும் அவரால் பயனடைவீர்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இவரை சேர்க்க பல பேர் விரும்பவில்லை அமைச்சகத்திலிருந்தும் சரி சில பேராசிரியர்களும் சரி இருந்தும் இவருடைய திறமையை மனதில் கொண்டு நான் சேர்த்திருக்கிறேன் நிச்சயமாக எல்லாரும் பயன்பெறுவீர்கள் நம்புற இவர் சொல்லும்படி எல்லாரும் நடங்க அப்படின்னு டம்ப சொல்றாரு வழக்கம்பே பத்தி சிரிச்சிட்டு எல்லாரும் கலைஞ்சி போகிறாங்க நைட்டு எல்லாம் தூங்கிட்டு மறுநாள் முதல் கிளாஸ் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸே ஹாரிக்கு டிஃபன்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் தான் இதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னா எல்லாரும் பாடம் இந்த வருஷத்துக்கான பாடங்கள்லாம் சூஸ் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும் இருக்கும் இவ்வளோ கிரெடிட்ஸ் தேவைன்னா இவ்வளோ சப் பேப்பர் எடுக்கணும்னு அந்த கிரெடிட்ஸுக்கு மேலே ஹெர்மியானி மட்டும் அதிகமாக ரெண்டு மூணு பேப்பர்ஸ் எடுத்திருப்பா கடைசியில் அது எடுத்தவர்களோட விளைவு வேணும்னா டைம் டேபிள் என்னன்னா ஒரே டைம்ல ரெண்டு மூணு கிளாஸ் போக வேண்டிய சூழ்நிலை வரும் அது எல்லாரும் கேட்கறாங்க எப்படி இடி போவேன் எப்படி இடி போவேன்னு ஹாரி ஹான்னு கேட்கறாங்க கவலைப்படாத கவலைப்படாத ஹாரி கவலைப்படாத நான் கண்டிப்பாக அதை சமாளிச்சிட நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவை அப்படின்னு ஹருமியானி சொல்றேன் எல்லாருக்கும் அவசியம் எப்படி நடக்குதுன்னு ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கிளாஸ்க்கு போகிறாங்க லூப்பின் எல்லாரையும் கிளாஸ்லேருந்து எழுப்பி கொண்டு போய் வாங்க நம்ம வெளியே வராண்டாலே கிளாஸ் வைக்கலாம் சொல்லி உட்கார வச்சு முதல்ல ப்ராக்டிக்கல் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு எல்லாரையும் கூட்டு போய் எல்லாருக்கும் நான் ஒரு புது மாய விலங்கை அறிமுகப்படுத்த போகிறேன் அதற்கு பேர் பாகட் இந்த பாகட் என்ன செய்ய தெரியுமா இந்த நான் பெட்டியிலிருந்து தொடர்ந்து விட்டதும் யார் கண்முன் முன் அவர்கள் இந்த வாழ்க்கையிலேயே யாரை பார்க்க கூடாது என்று பயப்படுகிறார்களோ அவர்களை கண்முன் கொண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு அந்த விலங்கு ஏதோ ஒரு இப்போ கபோர்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்காரு பயங்கரமா துட்டி துடி துடிக்கிறது வெளிய விடு வெளிய விடு விளைய விடு பயங்கரமா தட்டு தட்டிக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் பயமா இருக்கு வா வா வா ஒவ்வொரு வாங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் இருக்கு யார் வாங்க எல்லாரும் வாங்கன்னு எல்லாருக்கும் பயம் யாருக்குமே வர்றதுக்கு தைரியம் இல்லை உம் தம்பி நீ வாப்பா அப்படின்னு கூப்பிடறாரு நம்ம நேர்கல்லாம் ஹாரி பாட்டர் கூப்பிடறாரு நினைப்பாங்க ஆனா ஹாரி பாட்டர் அவர் கூப்பிடல நெவில் லாங் பாட்ட கூப்பிட்டுருக்காரு நெவில் லாங் பாட்டை கூப்பிட்டு வச்சுட்டு பாக்டு பயங்கரமா அது சட்டம் முடிது திறந்து விடு திறந்து விடுன்னு கபோர்டை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஹம் எனக்கு என்ன கவலை உன்ன நான் திறந்து விடுறேன் அப்படின்னு சொன்னேன் திறந்து விட்டுறாரு நெவில் கண்ணு முன்னாடி வந்தோடனே வரதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு அது நீ நீடிக்குலஸ் அப்படின்னு சொல்லிடணும் அப்படி சொன்னா நீ முழு மனசோட முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதனால எனக்கு எந்த பயம் இல்லைன்னு மனசில் நினச்சி சொன்னேனா அது அடங்கி ஒடுங்கி போயிரும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் நெவிலுக்கு பயமாவே இருக்கு அதுவும் பயங்கரமாக தட்டிக்கிட்டே இருக்கு திறந்து விடுறாரு நெவில் கண்ணு முன்னாடியே அந்த பாக்டு ப்ரொஃபஸர் செவரஸ் நேப்சா மாறி கிளாஸ்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க இவரை பார்த்தா எல்லாம் பயப்பு நீ பயந்துட்டு இருக்கிய சிரிக்குது இவளுக்கு பயன் தாங்க முடியல அவரு செவரஸ் பாக்டேப்பா மாறிச்சு அவரு அந்த மந்திரக்கோள் எடுத்துட்டு வந்து ஒழுங்கா செய்யுதுல்ல செய்ய ஒழுங்கா சிவியா சிவியா அப்படியே ஸ்டிக்க ஆட்டுற மந்திரக்கோள் அவனுக்கு அடி சுழி சுழிர்னு ஐயோ ஐயோ நான் அவன் கத்துறான் அத வந்து பழைய படி பாகடா மாத்தி உள்ள போச்சாரு அதுக்கப்புறம் ஹெர்மியானிய வர வைக்கிறாரு அவ அந்த பாகட் வெளியே ப்ரொபசர் மினர்வா மாறிடுச்சு எல்லாருக்கும் சிரிப்பு போயும் போய் இவங்களுக்கா பயப்படுறீ அப்படின்னு அவங்க சாதாரண அருமையா அன்னைக்கு பயம் அவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஓரளவு கான்சன்ட்ரேஷன் வந்து இடிக்குலர்னு சொல்லிடுறா பழையபடி பாகடா மாதிரி உள்ள போயிருது கடைசியில ஒவ்வொருத்தரா ட்ரை பண்றாரு ட்ரை பண்றாரு ஹேரியை மட்டும் கடைசி கூப்பிடவே இல்ல பெல்ல அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கு ஹம் இன்னையோட இன்னைக்கு பிராக்டிஸ் இனிதே முடிஞ்சது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க நல்லா எல்லாரும் சண்டை போட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை மட்டும் ட்ரை பண்ணாம போயிடுறாரு எல்லாருக்கும் ஹாரியை பார்த்துருக்காங்க ஏன் ஒன்னு மட்டும் ஒரு ட்ரை பண்ணல ஒன்னு மட்டும் ஏன் ட்ரை பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஹாரிக்கு ஒன்னும் புரியல என்னோட என்ன என்ன ட்ரை பண்ணலனு ஒரு சொல்றான் ஒருவேளை ஒன்னு அந்த பாகத் மணி கொண்டு நிறுத்துனா அந்த பேசக்கூடாது அவன் வந்துருவான் அது ஒத்து மொத்த கிளாஸுமே பயப்படும் ஆனால்தான் உன்னை வச்சு ட்ரை பண்ணல போல ரானு சொல்றான் அதுவும் இருக்கலாம்டா சொல்றாங்க சரி அடுத்த கிளாஸுக்கு போறாங்க மேல ஹைய் ஹையர்ல ஸ்பைரஸ் ரொம்ப டாப்ளோர்ல இருக்கு அங்கடா டீச்சரை காணுங்கான்னு யோசிட்டு இருக்காங்க அந்த கிளாஸ்ல சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃபயர் பிளேஸ் என்ன லண்டன் வந்து குளிர் பிரதேசம்னால தீ ஏறி வச்சு அதுக்கு முன்னாடிதான் கேம்ப் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க அந்த ஃபயர் பிளேஸ்ல இருந்து அம்மா அடி மழைச்சி வெளியே வருது அவங்க வந்து வருங்காலத்தை கணிப்பது அப்படின்ற பாடம் எடுக்கிறாங்க டீ லீவ்ஸ கொண்டு வந்து இந்த லீவ்ல உனக்கு என்ன தெரியுதுன்னு எல்லாருக்கு என்னென்ன இமேஜ் தெரியுது ஆளுக்கு ஏதோ சொல்றாங்க வருங்காலம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி வருங்காலத்தை இந்த டீ வச்சு படிக்கனு சொல்லி கொடுக்குறாங்க ஹாரிக்கு ஒண்ணுமே தெரியல சரி ஏதோ ஏதோ என்னோட முகம் தெரியுதுன்னு உனக்கு சாவு கூடிய சீக்கிரம் வந்துட்டே இருக்கு உன்னை சாவு நெருங்குகிறது அப்படின்னு அம்மா சொல்லுது நீ இவ்ளால வாழ்ந்ததே பெரிய விஷயம் உன்னை சாவு நெருங்குதுன்னு நம்ம சொல்லிடுது இதனால ஹாரிக்கு ஒரே பயம் அப்புறம் அடுத்த கிளாஸ் ப்ரொஃபஸர் மினர்வா வராங்க அவங்க டிரான்ஸ் பாடம் எடுக்கிறதுக்கு எல்லாம் பயந்து போயிருக்காங்க என்ன இன்னைக்கு என் கிளாஸை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க என்னாச்சு என்ன நடந்தது சொல்றாங்க போன கிளாஸ்ல ப்ரொஃபஸர் டிலானி வந்து இந்த மாதிரி சொன்னது ஹாரிக்கு சொன்னது சில பேருக்கு வந்து உனக்கு நாளைக்கு இந்த பொருள் தொலைஞ்சதுலாம் சொன்னது போயும் போய் இதுக்காடா பயப்படுறீங்க அவளே ஒரு ஃபிராடு அவளை இஷ்டத்துக்கு அவள் தொழில நிலைநிறுத்துறா எல்லாரும் ஏமாத்துவா அப்ப யாருக்கா கெட்டா நடந்தது நடந்தது நல்லது நடந்திதான் நடந்ததுன்னு சொல்லிடுவா ஏதாவது பொதுவா சொல்லிடுவா அதுதான் போய் நம்பிட்டு இருக்கீங்கன்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க இதுல இருந்தே தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் உள்ள ஏதோ ஒரு பகைன்னு சோ ப்ரொஃபசர் லூப்பின் எடுத்த கிளாஸ் வந்து ஆனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இது வரைக்கும் சொல்றாங்க நல்லா ஒரு சில மாயங்கள்லாம் கத்துக்கிட்டாலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்காரு வருத்தம் மட்டும் இருக்கு ஸோ ஹேரிய மட்டும் அவர் ஏன் ட்ரை பண்ணல ப்ரொஃபஸர் ட்ரிலானி சொல்ற ஏதாவது உண்மை இருக்கா இதெல்லாம் வரும் வகுப்புகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்